நசை அற்று அப்படிப்பட்ட அவருக்கு எதவிமான ஆசைகள் இல்லாதவராயும் மறுசமய அதீத அரும் பொருள் மறு சமயத்தில் அப்பாற்பட்ட அதீத அர்த்தத்தினுடைய தாற்பயத்தை நூல் கற்றவன் அப்படி அவர்களுடைய திருவள்ளு காரணமாக நூல் கற்றவர் யாரு பொன்னம்பல பெயர் போதக காரணி பொன்னம்பள ஞானதேசின்னு சொல்லக்கூடிய பயிருடைய ஞானாச்சகன் ஆவார் சிதம்பரத்தே இருந்துச்சம் பொருள் செப்பினதோடு விதம் தரு சூடாமணி கீதை கைவெல்லியங்களுக்கும் உதைந்த பொருள் விளக்கா முறை கண்டோன் புலீச்சுரருக்கும் விதம்பெருமாயை விதம்பெரும் ஆலயத் தத்துவனார்க்கும் செய்வித்தனே அதேபோல் நம்பளை ஞானதேஸ்வர சுவாமிகள் அவருடைய காலத்தில் சிதம்பரத்தே இருந்து சிதம்பரத்திலே ஒரு மடத்தை ஏற்படுத்தி கொண்டு அன்பருக்கு அதை நாடி வரக்கூடிய இல்ல வரவுற டீச்சர்களுக்கு செம்பொருள் செப்பினதோடு புண்மை பொருளாக பிரம்மோபதேசத்தை செய்தார் அதோடு இதந்தொரு சூடாமணி எல்லோருக்கும் அனுகூலமாக இருக்கின்ற வேதாந்த சூடாமணி என்று சொல்லக்கூடிய சாஸ்திரமும் அதன் பிறகு கீதை பகவத்கீதையமும் ஆகிய இந்த நூல்களுக்கு தத்துவார்த்தம் தத்துவங்கள் உண்மை மறைந்திருக்க கூடார்த்த தீபிகள் சொல்லது உண்டு செஞ்சிருக்கார் புதைந்த பொருள் விளக்கம் உரை கண்டோம் அது மட்டுமல்ல புலிச்சுவரக்கும் அந்த பகுதிக்கு புளிச்சொரன் திருப்புள்ளிச்சுவரன் பேர் அது சிதம்பரத்துக்குள்ளே உள்பெருப்பு காவேரி நகரில் இருக்கேன் அப்படி போனேன் அதான் திருநீலகண்டர் அந்த குளத்தில் மூழ்கி காட்சி கொடுத்த இடம் அது திருப்புள்ளிச்சூரன் பேரு நிலைமை அதாவது புளிமணிவர பூஜைக்கு லிங்கம் அது ஆனால் பேர் வியாக்கரபாதம் அவர விதம் பெறும் ஆலயம் ஆலயம் ஆலயம் செய்தார் அவர் கோவில்களுக்கு கும்பாசே பண்ணார் அதனால தான் அவர் வீடே வந்தது கோவில்களுக்கு கும்பாசே பண்ணும்போது பத்திக்கிட்டு முடியும் பந்தல் ஆமா பத்திரிக்கா போலீஸார் என்ன பண்ணார்னா வெளியில் போட்ட அவரை தடுக்கிறத கூட்டி போட்டான் உள்ளே போட்ட எரிஞ்சிக்கிட்டு அங்கே உள்ள வெளியில் வர முடியல உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் சில பேர் சேவரடி குறிச்சு எல்லாம் போயிட்டாங்க இன்னும் சாப்பிட்டு முடியல அப்புறம் தப்பிச்சி வரதுக்கு சொன்னாங்க சாம்பத்தி இருந்தாலும் அது உடம்பு எழுதி போச்சு வெளியில் இருந்து கூப்பிட்டு நிறைய உள்ள வருது வேடி போகறதுக்கு அப்ப உள்ள கூட்ட வெளியே போகுது போன அப்படித்தான் ஏதாவது செய்வாங்க அப்புறம் உடம்பெல்லாம் வெந்து போய் எரிச்சல் அந்த எரிச்சல் அது இந்த தாய்ப்பால் தான் வேணுமென்னு சொல்லுவாங்களாம் அது போச்சனால குடிச்சா இருக்கலாம் வேற எந்த மாதிரி உடன்பாடு இல்லையா இப்படி கொஞ்சம் நாலு கஷ்டப்பட்டு அப்படியே நல்ல கஷ்டம் அதான் அவர் கடிச்சது வேணும் திருப்பி சிரம் பிடிச்சி வச்சிருக்காங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எரிச்சல் தான் போனார் சரிப்பா அவங்களும் விடுமா அதோட தத்துவனா இருக்கும் கோயில் கட்டினார் அதான் தத்துவராயச அவருக்கு அங்க கோயில் இருந்த பெரிய நூல் தத்துவ ஒரு இடையில சமாதின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது எங்கன்னு தெரியல கண்டுபிடிச்சே இருந்தார் அங்க போன விசாரி சொன்னாங்க தத்து சாமி இங்க சமாதி இருக்கு தத்துசாமி அப்படின்னா அது யாருன்னு பாலஞ்சு கடைக்கு வரும்போது ஒரு ரூபாய் கிடைச்சதா ஒரு வெளி நாணயம் அந்த காலத்துல வெளிநாணயம் சரி அப்புறம் சத்திராயிரம் கட்டதுக்கு பன்னஞ்சு வரும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஷயத்தையும் நேர்த்தால் சொன்ன பிறகு அவங்கெல்லாம் பணம்லாம் கொடுத்து கட்டறது போய் கல் பண்டை பண்ணா நல்லா இருக்கும் கோவில் நல்லாயிருக்கும் அப்புறம் நிலப்பழங்களாம் சொத்து எல்லாம் உண்டு சொல்லி சிதம்பரம் சேர்ந்த மடம்தான் எறும்பூர் மட்பது ஒரு சா இதுக்கு போகிற அதனால அங்கே ஒரு கோயில் கட்டல செய்யப்படுது அவருடைய சமாதி காலம் ஆயிரத்தி எண்பது கொல்லம் கொல்லமாட்டு கணக்கிட்டாங்க குரோதியில் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் ஏ ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்து கலை தூய பரிபூர்ண சுக பரிபூர்ணமாகி ஒழுங்கின விஜய் அடைந்தார் சமாதிகளை கொண்டார் என்று பார்க்க முடிகிறார் சுருக்கமாக வரலாற்று சொல்லி முடிக்கிறார் அல்லோடு முடிஞ்சது அடுத்தது ஒரே ஆசிரியர் வணக்கம் திருக்கலர் சிறி பினரான நாராயணசாமிகள் இது பிற்காலத்தவர்கள் அவர்கள் செய்த பாட்டுக்கும் ஒரே ஆசிரியர் வரலாறு முடிஞ்சது இப்போது உரையாசிரியர் வணக்கம் ஒரே வணக்கம் செய்தார் அதாவது நாராயணசுவாமிகள் இயற்றியவை திருக்குநாண்டூர் சிசியர் திருக்குநாடர் சமாதி திருக்குநாதூர் பக்கத்திலே வச்சுருக்காங்க அடுத்த அடுத்தபடியாக அவர் மலையாளத்துக்காரர் நவநாசாமின்னு சொல்வார்கள் அவர்கள் மகாதீர சாமி காலத்தில் இறந்தவர் அதை முந்தி வந்துட்டார்கள் அவர் பெரிய மகான்னு கொண்டாடுறாங்க இந்த காலத்தில் ஒரு அடிப்பாடிக்கார் தவத்தவர் உருவெம்பிறவி நோய்தனியற் தாண்டவ குருவனார்க்கிறிப்பொழுமளித்தருந்தனைய உயர்ந்த கைவல்லிய நூற்காங்கு அவித்தைய தொழிலும் அரும்பெறும் புலவர் அகமை ஏழுரையினை விளக்கி புவி களி தளித்த பொனம்பல குறவன் மலரடி மலர் முடி தரிப்பாம் தனி தனியவர் ஞானம் அடைந்து சமஞ்செயரக்கூடியவர்கள் பொருந்திருக்கின்ற கொடுமையான பிறவி நோய் நோய்கள் எல்லாம் தீராத நோயின் சொல்வார்கள் தெரியத்தை பற்றி அதை விட பெரிய நோய் பிறகு நோய் தான் திராவி முக்கியமானதுதான் அதுக்கட பச்சை நோய் அதை விட கடிசு அதை விட கெடுத்து பிறகு குறைய தாண்டவர் தாண்டவ குருவரன் குருவன் அந்த தாண்டவ குருவனாருக்கு அதாவது தாண்டவ தாண்டவரா சுவாமிகள் சொல்லக்கூடிய உருவனார் அவர்கள் உருவனார் ஓப்படுவம் அளித்த அருமருந்தடைய மிக மகிழ்ச்சியாக கொடுத்த எல்லாருக்கும் மூச்சிகளுக்கு கொடுத்த அருமருந்து கிடைத்தற்கரிய நோய் நீக்கக்கூடிய சாதனமாகிய மருந்து போன்று இருக்கின்ற உயர்ந்த கைவெல்லிய ஊர்க்கு மேலான கைவெல்லிய பாசனத்திற்கு இறங்கி மனம் இறங்கி ஆங்கு அந்த இறக்கத்தின் காரணமாக அவித்தை அற்று ஒளிரும் அரும் பெரும் புலவர் அகமையல் உரையினை விளக்கி பெரும் புலவர்கள் என்ன ஞானிகள் அர்த்தம் ஞானிகள் எல்லாம் அவித்தை நீங்குவதற்கு இது நல்ல உரையாக விளங்கிறது என்று புகழும்படியாக விளக்கம் செய்து குவிக்கு எளிதில் அளித்த இந்த ஞான உலகத்திற்கு அபியாச உலகத்துக்கு சுலபமாக இருக்கும்படியாக கொடுத்த பொன்னம்பல குறவன் இடைக்குறை பொன்னம்பல சொல்லக்கூடிய ஞானாச்சாரியரை பூங்கலன் மலர் முடி தரிப்பான் இப்படி தாமரை போல் பூ திருவடிகளை முடிவு தரிவம் நம்முடைய திருத்தின்கெண்ண வைத்துக் கொள்வோம் மக்களுக்கு உதவு மறைமுடி மொழிக்கு மான் பொருள் மலர்ந்திடு வழியும் எக்கலைகளுக்கும் திருங்கரையாகும் எழில் வெறு சாந்தியும் திரண்டு முக்கனி புழுந்து முக்கணின்னா வாடை பலா இந்த மூணு முக்கணின்னு சொல்லு இதனால முக்கணி எடுத்தாங்கன்னா மூணுக்கும் மூணு பிரதான குணங்கள் இருக்க வாய்ப்பை முழுக்குண்டுக்கு உண்டு மிகுதியா உண்டு சிலத்தின் வாழைப்பழத்துக்கு உண்டு மாம்பழத்துக்கு பித்தம் உஷ்ணம் உண்டு மூணும் உடம்புக்கு தேவைப்படும் அதனால மூன்று கண்ணி மற்ற கணிகளை விட அப்படிப்பட்ட மூன்று கணிகளை பிடிந்து தேனும் கலந்து கொடுத்து எப்படி இருக்கும் அப்படி போறான் அப்படி போல மொழி ஒரு தீஞ்சுவை ஒரு நன் மக்களுக்கு தமிழ் மொழியிலே பொரிந்து இனிமையான சுவையான பிர நன்மக்களுக்கு உதவும் மறைமுடிய மொழி வேத்துல முடிவாக சொல்லப்பட்டது ஜோரும் ஐக்கியம் அப்படிப்பட்ட ஞானத்துக்கு மான்பொருள் மலர் மலர்திடு உயர்ந்த மாற்றமியை பொருந்திய அர்த்தங்களை மலர்திடு வழியும் விரிவாக சொல்லக்கூடிய சாமர்த்தியமும் எக்கலைகளும் எக்கலைகளுக்கும் இருங்கரையாகும் இந்த கலையாக இருந்தாலும் இதற்கெல்லாம் எல்லையாக விளங்கக்கூடிய எளிர் பெரு சாந்தியும் திரண்டு அழகுபொருந்திய சாந்தி மைத்திரிகரணி மீதி பிச்சைன்னு சொல்லக்கூடிய அது அழகு அத்தகைய அழகு பெற்ற சாந்தியையும் திரண்டு பக்கமாகழித்து பொய் உலகத்தை மெய்ய நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த பாவனையை போக்கி இங்கு எமை தர எழுந்த இந்த உலகத்தின் கண்ணே நம்முடைய உண்மை சுவரமாக அலட்சிய தினத்தை கொடுக்கும் பொருட்டு எழுந்த அவதாரம் செய்த பொன்னம்பல விரைபதம் தொடுவோம் பொன்னம்பல ஞான தேசிங்களுடைய திருவடிகளை காயத்தினாலே தொடுவோம் மனிதனாலே தியானிப்போம் வாக்கினாலே தோற்றம் செய்வோம் கிரிணத்தா வழிபாடு செய்வான் என்று சொல்வார் பிள்ளையார் சிவமயம் ஸ்ரீ பஞ்சமூர்த்திகள் வணக்கம் சிதம்பரம் சுவாமிகள் மடம் செல்லப்ப சுவாமி இயற்றியது விநாயகன் சேந்தனை கற்பகை எல்லையில் சிக் எரி சிவகாம சுந்தரியை தொல்லை மூல நாயகனை தோழரு பார்வதியை பொன்னுருவம் முக்குருணி விநாயகன் தன்னை தில்லை கேத்திரம் தில்லை பரத்து வைப்பேன் அதோட விதமான மரங்கள் அது நிரம்பி இருக்கின்ற இடம் ஒவ்வொரு சேர்த்துக்கிறதுக்கு ஒரு தலை வச்சோம் சொல்வார்கள் கோவிலூருக்கு வன்னிதான் வன்னி மரம் வன்னியங்கு சொல்வது இங்கே தில்லை முக்குரிணி விநாயகர் தில்லை சேத்திரம் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னா தில்லை மரங்கள் நிறைந்த சிதம்பரம் அர்த்தம் அத்தகைய தில்லை முக்குருணி விநாயகர் அங்கே மூன்று கூறினி வடித்து அண்ணம் நைத்தி பண்ணுவார்கள் அந்த போன பெருசு இருக்கும் அப்படிப்பட்ட விநாயகரையும் சேந்தனி சேந்தன் முருகப்பெருமானையும் கற்பக கல்கை அப்புறம் கற்பக கற்பக மரம் போல் கொடுக்கக்கூடிய யானை முகன் விநாயகர்கள் எல்லையில் நடன சிகாமணி என்னை எல்லையில் நடனம் செய்யக்கூடிய நடராஜ பெருமானையும் எளிய சிவகாம சுந்தரியை ஒரு அழுகை கண்டு ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிவகாம சுந்தரியையும் தொல்லையின் அமரும் மூல நாயகனையும் அந்த எந்தவிதமான துக்கம் இல்லாமல் அப்பறத்தில் திருமூலர் அமர்ந்திருக்க திருமூல சமாதி சமாதின்னு சொல்வார்கள் திருமூலருடைய சமாதி இருக்கு திருமூல நாயகன் அவர் திருமூலரையும் அதோட அதற்கு நம்பிக்கையாக பார்வதியையும் நல்ல மாதவ பொன்னம்பல குருவை எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய திரேஷ்டம் பொருந்திய பெரிய தவம் செய்த பொன்னம்பல குருநாதரை குருநாதரையும் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் திரஞ்சி வழிபாடு செய்து ஏற்றிடுவோம் திருக்கரணங்களாலே வழிபாடு செய்து ஏத்துவோம் பஞ்சமூர் பாடல் நடக்கும்போது ஒவ்வொரு மடத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சமூர் திரு வச்சிருப்பாங்க அந்தந்த மடத்துல அதான் படிப்பாங்க ஒரு மடத்துல படிக்கிற மாதிரி அங்கேயும் படிப்பாங்க அது இல்ல பொன்னமளிசா மரத்தில் சாமி பாண்னது ஒரு மனத்திலே பாடுற சொல்லி கனவே சிவமயம் கைவல்யன் கைவளம் தான் தனித்திருக்கிறது சம்பந்தப்பட்டது கைவளம் கைவல்யம் பத்தி சம்பந்தம் பௌத்தம் சிவசம்பந்தம் செய்வாரி கேவல சம்பந்தம் கைவளம் கைப்பில் முத்தின் அர்த்தம் அல்லது பிரம்ம அர்த்தம் பிரம்மத்தை அடைவதற்காக வெண்ணெய் நவநீதம் அர்த்தம் அது இந்த நூல் வெண்ணெய் போன்று கொடுக்கப்பட்டிருக்கு திரட்டி கொடுக்கப்பட்டது அர்த்தம் ஆக இது முத்தியை அடைவதற்கான ஒரு அர்த்தம் உரைப்பாயிரம் உரை செய் நூலாசிரியர் அவர் ஆசிரியருடைய பாயினம் அது முன்னறி குரு வணக்கம் சேர வேத நாந்தின பொருளினை மறைத்தவந்தமக்கு புனித நல் அருள் புனைந்து சேதுவாம்பரசுகத்தினைதரவிளக்கம் நலஇடி முடிமை செய் வைப்பான் குருஅருக்கம் சேர்ப்பழக்கம் வேத நான்கின் உட்பொருளினை மறைத்த வேதனையார்த்தம் அது என்ன அப்படி இருக்கின்ற அந்த ரகசிய அர்த்தத்தை எந்த மக்கு எமக்குன்னு அர்த்தம் பத்துச்சாரியை தந்துவாக்கு தமத்துக்கு எனப்போ அல்லது பத்துச்சாரியை குறைந்து தமக்க எந்தாய் புனித நல் அருள் ஊரு புனைந்து ஞானசூரியனாய் புனிதமான நல்ல உயர்வு பொருந்திய அருள் உள் திருமையை வடிவமாக வடிவம் கொண்டு சேதுவாம் பரசுகத்தினை திகழ்தராய் விளாக்கும் சமுத்திரம் போன்று விஸ்தாரமாக இருக்கின்ற மேலான ஆத்ம சுகத்தை பிரம்மசுகத்தை பிர நமக்கெல்லாம் விளங்கும் பொருட்டு விளக்கும் அதாவது பிரம்மசூத்திரத்தின் மூலமாக விளக்கிக் கொண்டிருக்கின்ற வாதராயணன் மலரடி வாதராயணன் அதான் பராசருடைய புத்திரார் பராசருக்கும் மச்சகந்தியும் சொல்லக்கூடிய செம்மள பெண்ணுக்கும் பறந்தவர் வாதராயனன் பெயர் அவருடைய மலரடி தாமரை மலர் போன்றிருக்கின்ற திருவடிகளை விடுதி செய்ய வைப்போம் தமிழ் சிறப்பின் கண்ணை சுட்டிக்கொள்வோம் ஆகவே அவர் மகாவிஷ்ணுடைய அம்சம் பொருந்தவர் சாஸ்திரம் செய்திருக்கின்றே பிறந்தவர் அவர்தான் பாரதம் இயற்றியவர் பாகனை இயற்றியவர் பதினெட்டு புராணங்களை செய்தவர் பதினெட்டு உபபுராணங்களை செய்தவர் பிரம்மசுத்திரம் செய்தவர் இப்படி ஏராளமான சாஸ்திரம் செய்தவர் அவளை சாஸ்திரங்கள் செய்கிறன்னா பிற்காலத்தில் வந்து கழிவுத்தின் உள்ள நமக்கு எல்லாம் நூல்கள் கிடையாது ஆதாரம் இல்லை வேதத்தை பிரித்து வைத்தவர் அதை வியாசனு போர் ஒட்டுமொத்தமாக கசாமசான இருந்தது அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி அந்த சுலோகங்கள் அடிப்படை கருத்து அடிப்படை இதெல்லாம் பல அடிப்படைகளை வைத்துக்கு பிரித்து வைத்தவர் அதற்கு எதிர்ப்பு சாதாரணுன்னு சொல்லக்கூடிய நாலு வேதங்களாக பிரித்தார் அது ஒரு வேதம்தான் செவழியாக வந்துட்டே வந்தது ஏட்டி ஏட்டை எழுதியிருக்கினாலும் கூட சொல்லி சொல்லி தான் வருது படிக்கிறது பிரதானமில்ல வந்த மனந்தான் அப்படி இது அப்படி ஞான காண்டத்தில் ஆராய்ச்சி அவனச்சத்துக்கள் அது ஆராய்ச்சி செய்வார்கள் செய்து எழுதி வச்சு அதை உத்தியாசம் செய்வார்கள் சிறியர்களுக்கோ இல்லை தன் மகனாக பரம்பரையாக ரிசிகள் மூலமாக வர்றது அது மன்னர்களும் மற்றவர்களும் அதை விரும்பி அதிகாரிகள் புரிதலாம் கேட்டுக்கொண்டார்கள் அது ஞானமாக இருக்கும் அப்படிப்பட்ட எல்லாம் சொல்லக்கூடிய அந்த வியாச பகவான் தான் அவ்வளவு செஞ்சார் வேலையாத்தான் அப்படிப்பட்டவர் லட்சம் ஸ்லோகம் பாரதம் லட்சம் ஸ்லோகம் பாட முடியுமா அவ்வளோ பாட்டு அதிலே வேதாந்தமாக புகுத்திருக்கார் என்னவர் வேதாந்தி அப்படி பாவர மக்களுக்கு வேதத்தின் கருத்தை புகுத்து தெரிந்து கொள்வதற்காக செய்வது பாரதம் அதனால ஐந்தாவது வேதம் என்ன சொல்லப்படும் பாரதத்தை அப்படிப்பட்ட மகிமை உடையவர் அவருடைய திருவிடியை வணக்கம் செய்வார் ஏன்னா பிரம்மசூத்திரம் வருதான் இருந்தது ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சூத்திரங்கள் உள்ளனா நம்மளால சூட்டிருக்காங்க இரண்டாவது இதும் அது குரு வணக்கம் தான் பொங்கருள் ஞான புள்ளியம் அனைத்து முன்றாய் அங்கு வந்தான் நருமரை பொருளையார்க்கும் அங்கே என்ல அழித்தருளமலா நந்த சங்கர பகவற்பாதன் சார்மலா நந்தலை ஞான உங்கள் புள்ளியம் அனைத்து முன்றாய் நம்முடைய புண்ணியங்கள் எல்லாம் அனைத்தும் சேர்ந்த ஒரு சமஷ்டி பரிபாகம் அடைஞ்சுதான் புண்ணியம் அனைத்தும் பரிபாகமான காரணத்தினாலே அங்கு புல்யெண்ண வந்து ஆண்டு அங்க கைலாசம் கைலாசம்னா அல்பமா போட்டோம் நினைத்து புள்ளைத்து வந்தாலும் அவதாரம் பண்ண அங்கு புல் என்ன வந்து ஆண்டு அறுமறை பொருளை இது சாமானிய மக்களால் அறிய முடியாத மறைப்பொருளை இந்திய பெருமை ஏகத்துவத்தை யாருக்கும் மந்திரன் பத்து மணி தீவிரம் சகலமான அதிகாரிகளுக்கும் அங்கையின் நெல் போல உள்ளங்கை நெல் போல பொங்கருள் ஞானத்தை அளித்து அவருடைய பெரும் திருவையினாலே நமக்கெல்லாம் அந்த ஞானத்தை தத்துவ ஞானத்தை கொடுத்து அருள் அமலானந்த சங்கரபகவற்பன் கிருவை செய்த அப்படி விரிவை செய்த மலமற்ற ஆனந்தமாக பேரானந்தத்தை தன்னுடைய அனுபவமாக கொண்ட சங்கர பகவற்பாதன் சங்கராச்சாரன் சொல்லக்கூடிய அவர் தான் மலர் உபய திருவடிகளை தமிரை போன்றிருக்கிற திருவடிகளை நம் தலைக்க நாம் சுட்டிக்கொள்வோமாக நம்முடைய தலைக்கு அணிகலமாக வைத்துக் கொள்வோமாக புண்ணியங்கள்லாம் பரிபாக ஆனதுனால வாய் சங்கரர் அவதாரம் பண்ணார் எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே வருவார் அது மாதிரிலாம் அப்படி வந்து குழப்பமான காலத்தில் வந்து அவதாரம் பண்ணார் ஒரு மனிதனுக்கு கட்டி புறப்பட்டதுனா பழுத்தாதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க பழுக்கிற வரைக்கும் மருந்து இன்னும் போட்டு இருப்பாங்க வெளிப்படுத்துகிட்டு தான் இருக்கணும் அதுபோல இங்கே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அகச்சமயங்கள்லையும் புரச்சமையும் புறப்படச்சவங்கள சண்டைகள் எல்லாம் எண்பத்தி நாலு பெரிய மதங்கள் எண்ணூற்றி எண்பத்தி கொண்ட மதங்களாக சண்டை போட்டுருந்த காலம் அது அப்போ தான் அவதாரம் பண்ணால் காலபரிபாக அறிந்து வருவார் புண்ணியம் பரிபாக வருவார்ண்ட உலக பெயரே மலரடியை ஜெகந்தனாத சிதம்பர தேவனற்றாலை அகந்த அகத்தினும் சிரத்தினம் தேசிகன் ஒளிபொருந்திய தனி சமானம் இல்லாத பதத்தை இந்த கோவில் சமுதாயத்துக்கு ஆஜிபுரி அவர்தான் சீக்கிர பொருள் வீச்சு செயலில் எழுந்துள்ள ஒன்றிங்க ஞானதேஸ்வர சுவாமிகள் அவருடைய ஒளிபொருந்திய சமானமற்ற பதங்களை திருவடிகளை திருடிகளையும் இவ்வுலகை இகழ்ந்த முத்திராம பெயர் இறைமனிரடியையும் இந்த உலகத்தை பொய்யன்றி நினைத்து நீக்கிய இதில் பற்றி இல்லாத வாழ்ந்த முத்திராமலிங்க ஆதிபுருவாக இருந்து கொண்டிருக்கின்ற அவர் அவருடைய பெயரை முத்திராமன் பெயரை கொண்டிருக்கின்ற இறைமலர் அடியை அவருடைய திருவிடிகளையும் ஜெகன் தனாதி எனும் சிதம்பர தேவனற்றின் இந்த ஜகத்தை தனாதி தனது எனது நான் என்று சொல்லக்கூடிய அந்த பற்றுதலை விடுத்த சிதம்பர தேவன் சிதம்பர ஞாதேசர் சுவாமி சொல்லக்கூடிய அவர் திருவடிகளையும் அகந்தை தீர எம் அகத்தினும் நான் கர்த்தா போக்தா என்று சொல்லக்கூடிய அகங்காரம் இருக்கே அது தீவிரம் பொருட்டு நான் அகர்த்தா புக்தா அசம் தெரிமாத்த வரும் பொருட்டு என்னுடைய அகத்தினும் உள்ளத்தினும் சிரத்தினும் அணிவான் அதையை தியானிப்போமாக வைத்து அவக்கினால் தோற்றம் பண்ணுவோமாக நிறுத்தினால சுட்டிக்கொள்வோமாக அல்லது காயத்தினால் வணக்கம் செய்வோமாக திரிகரணங்கள செய்வோம் என்ன தன்னுடைய குருநாது பாடும் முதல்ல பரமகுரு பரமகுரு பரகுரு பரமகுரு தன் குரு என்று மூணு குருமார்கள் பார்வைய வணக்கம் தாண்டவரா சுவாமிக்குடி வணக்கம் என்றார் மாண்டமை பொருள் கையில் யாவரும் எழுதிய நெல் உலர்தவையும் தூண்டு ஜோதியை வந்ததன்றியுதிக்கும் தாண்டவ பெரும் தன்னருள் மூர்த்தி தான் பொருள் மார்ச் உண்மைப் பொருள் எது பிரம்மஸ்வரபந்தான் அத்திய உண்மை பொருளை தெரிந்து கொள்வதற்கு கையில் ஆமகமே என்ன உள்ளங்க நல்லிக்கேலி போல அன்றால் விளங்கும்படியாக போல ஈண்டு இந்த கழிவத்தின் கண்ணே முற்றுமையனாலே மந்தன் மத்தியமன் தீவிர தேர்தல் எல்லக்கூடிய சகலமான அதிகாரிகளும் எழுதின உணர் தர மிகச் ஞானம் பெறும் பொருட்டு எவையும் எவையும் தூண்டு ஜோதியே வந்தது என்று யாவரும் தெரிவிக்கும் எல்லோரும் எல்லோரும் என்ன பண்றார் அந்தயாமி கொண்டு தூண்டினார் பிரேரண கர்த்தா காரணபெருமும் அது காரணபெரும்தான் இங்கே தனராஜாமில் அவதாரம் பண்ணிருக்கூண்டு வந்தது என்று யாவரும் திதிக்கும் அப்படி என்று சொல்லி எல்லா மூச்சுக்களும் திரிக்கக்கூடிய பக்தர்களும் போற்றக்கூடிய தாண்டவ பெரும் தன்னருள் மூர்த்திதான் சார்வான் தடராஜாமில் என்று குருநாதாலே அழைக்கப்பட்ட அந்த குளிர்ச்சி பொருந்திய அருளை செய்தும் அருள் வடிவமாகவே இருக்கின்ற பல திருவிடிகளை நாம் எல்லாம் சார்வோமாக அவர்களுடைய திருவிடிகளை மனதினாலே தியானிப்போமாக வாக்கினால் தோத்திரம் பண்ணுவோமாக காய்ச்சினால் வழிபாடு செய்வோமாக என்று தண்டராஜாங்களை பற்றி ஒருபாடு பண்ணோம் ஆன்புறது தற்சிரப்புறம் நூலாசிரியர் ஒரே ஆசிரியர் தன் தானே ஒரு பாயிருச்சு பாரியம் தான் அவர் நூல் செய்த சொல்ல அன்பராய்த்து நினைபவராக திருந்தருளும் என்ப நாடக திரை மலரடி உள திருத்தி முன்புகன் ரமோதறிஞன் அன்பராய்த்தனை நினைப்பவாராக திருந்தருளும் என்ப நாடக திரை மலாரடி உள திருத்தி தெரிஞ்ச நூன்முறை பெறலாமே என்போல தலாவிதர் குறை இயம்புவன் எடுத்தே அதாவது பக்தர்களுக்கு அலுக்கம் செய்யக்கூடிய நடராஜ பெருமான் அவருடைய திருவடிகளை மனதிலே வைத்துக்கொண்டு முன் புகன்ற அவர்களுடைய நூல் பகவத்கீதை விசாரசாகரம் பெரும்பாலும் பஞ்ச செய்த நூல் முறை மாறாமல் என்னுடைய புல மனம் அதாவது புத்தி சக்திக்கு எட்டியவருக்கு இதற்கு உரை எடுத்து எம்புவன் தொகுத்து சொல்கிறேன் என்று முடிகிறார் நவநீதம் மூலமும் தத்துவார்த்தை உரையும் முதநூல் இருக்கவும் வழிநூல் சார்பு நூல் செய்யப் போவோர் ஆதிக்கண்ணே மங்களம் செயற்படுது அவசியமே முதநூல் வழிநூல் சார்பு சொல்லக்கூடிய மூடிலே முதலிலே மங்களம் செய்யும் விக்னத் தோம்ச வியாபாரத்தில் மங்களம் எனக்கு என்னை கிரந்த சமாப்திக்கு பிரதிபந்தங்களாக உள்ள எத விக்னங்களும் நம்மங்களால் நாசம் வருது எந்த தடையாக இருந்தாலும் போயிருமோ அதனால மங்களம் செய்யணும் மங்களம்னா பகவான சோத்திரம் பண்ணுறதுதான் பகவானுடைய அருள் இல்ல முடியாது பாவங்கள் தடை பண்ணணும் அது போக்குறதுக்கு அதுதான் சாதனம் பாவத்தினால் சுபகாரியங்கள் சமாப்தியாக பாவங்களும் தடைகள் தான் நல்ல காரியங்கள் முடிவராது ஆகலின் அப்பாவங்களை போக்கவல்ல மங்களம் வேண்டும் ஆனால் மங்களம் அவசியம் பண்ணணும் அந்த மங்களம் தான் மூன்று வசதி சேஷமங்கலம் நமஸ்கார மங்களம் ஆசிர்வாத ரூபங்கம் சொல்லப்படும் வாழ்த்து வனக்கு பொல்லியல் கூறுதல் தமிழ சொல்வார்கள் ஆகவே சரி பாவ மின்மையராய் ஆயினா ஓவெனின் அவரால் மங்களம் செய்யத்தக்கதேயார் நாங்கள்லாம் புண்ணியவான்கள் எங்களுக்கு பாயவே கிடையாது சொன்னாலும் கூட அவர்களும் செய்யத்தான் வேணும் எதனால படிப்பவர்களுக்கு இது நாசிகளை போல இருக்கு எல்லாம் அந்த புத்தியை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு மங்களம் செய்ய ஆக நாசிக வந்து ஆசிரியர் நூல்கள் படிக்கிறவங்களுக்கு உற்சாகம் கொடுக்க மங்களம் செய்யத்தான் வேணும் கூட ஆகவே எந்த ரூபத்திலையும் மங்களம் இல்லாமல் ஆசிரியர்கள் இருந்தாக அது முறையல்ல அது வந்து கருது தான் ஆனால் இந்த காலத்தில் இப்படி காணலாம் கடல் வாழ்க்கையே இருக்கிறது இல்லை வார்த்தையே இருக்காது ஆக படிக்க போறாங்க அவங்க வாழ்க்கை சாஸ்திர பக்தமான சாஸ்திரங்களா இல்லை ஆசிரியர் சில சங்கராச்சாரிய மரத்தில் வெளியிட நூல்களில் கூட கடவுள் எனக்கே காணும் ஒன்றுமே காணலாம் என் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிக்கிறாங்க சம்பிரதாயம் இல்லாத நினைச்சுக்கோங்களேன் சம்பிரதாயத்துக்கு புறம்பா இருக்கின்ற பரம்பரை ஆகவே இந்த நூல் செய்ய வேண்டும் என்பது கருத்து அதனால் மங்களம் அவசியம் அப்படி செய்யலன்னு சொன்னாக்கா தலைகள் ஏற்படும் தலைகள் ஏற்படாமல் இருந்தாலும் கூட தலைகள் எங்களுக்கெல்லாம் ஏற்படாது நாங்கள்லாம் செஞ்சே ஏற்படலையே கேட்கலாம் அப்படி இருந்தாலும் புண்ணியம் சேர்த்து இருக்கலாம் இருந்தாலும் நூல் படிக்கிறவர்களுக்கு நாசிபுத்தி உள்ளாங்க அதற்காக செஞ்சாகும் அப்படிங்கிறது கருத்து அப்படி செய்யும் மங்களம் வஸ்து நிச்சய மங்களம் என்றும் நமஸ்கார மங்களம் என்றும் ஆசீர்வாத ரூப மங்களம் என்றும் சொல்லப்பட்டுள்ளன சகுனம் அல்லது நிர்குணமாக உள்ள பரமாத்மா வஸ்துவான் வஸ்து மூணு காலத்தில் ஒரு காலத்துக்கு போறது அவஸ்து ஆகாது பரமாத்மா தான் பரமாத்மா சவுனமா இருக்கார் நிரமா இருக்கார் என்று சொல்லப்படும் ஒரு பரமாத்ம சொம் விவகார காலத்தில் சச்சாந்தது நித்தியபூமா இருக்கிறது அதுவே மாயோடு சம்பந்தப்படும் போது அது காடம்பரம் சொல்லப்படும் அது சம்பந்தப்பட்டு இருக்கும்போது அதனுடைய பிரேரவையினால உலகம் தீட்டி ஆணாக அது பிரம்மசூத்ரா சொல்லக்கூடிய சகுனங்கள் சகுன ஆகாரம் வடிவம் வடிவம் கிடையாது காரணபுரமாரம் கூடுகிற வடிவங்கள் அதாவது காரிபிரமங்கள் காரிபிரமூலமா செயல்படுகிறது உதாரணமா ஜீவன் ஜீவன் என்று சொல்ல முக்கிய கூடி இருக்கான் வடிவம் கிடையாது உடம்பாய் வடிவத்தோடு வெளிப்படுகிறான் கைகாலமும் விவகாரம் கிடையாது உள்ளே சிந்தனை பண்ணி இருக்கலாம் கூடி ஆனாலும் விவகாரம் நடக்காது விவகாரம் செய்யணும்னா சூழசெயலத்தோடு சம்பந்தப்பட்டாதான் விவகாரம் விவகாரம் அது வடிவும்து எல்லாம் வச்சுக்கிட்டு வாசம் வடிவது ஒருபோதும் வடிவம் கிடையாது சொல்ல வடிவத்தை சொல்டிவத்த வடிவற்றத்தின விவகாரத்தினத்தல் குணத்தோடு சேரலாம் குணத்தோடு சேரும் போது அப்போது விவகாரம் இருக்கு ஆனாலும் வடிவம் கிடையாது அப்போ அதான் சகுன நிராகாரம் அப்புறம் ஆகாரம் சேரும் போது விவகாரம் நடக்குது அப்போதான் நான் நான் நான் கெட்டிக்காரன் நான் பட பலம் இல்லாதவன் எல்லா விவகாரம் நடக்கும் கை கால் முக்கெல்லாம் செயல்படும் செயல்பட இது ஜீவனுக்கு உள்ள லட்சணம் போலத்தான் ஈஸ்வனையும் இது இயற்கைய சமர்த்தி நிராகாரமாக வடிமட்டும் இருக்கிறதுக்கு அதுதான் பரமஸ்வரம் அப்புறம் மாயோடு சேரும் போது குண உண்டாரு சகுணம் என்று பெயர் கூட சேரும் சகுன நிராகார கிடையாது குணத்து சம்பந்தம் இல்லை அப்புறம் சகுன நிராகாரம் இருக்கும்போது சிந்தனை இருக்க வேண்டிய செயல்படி இல்லை சகுனத்தோடு கூடி ஆதார வடிவங்கள் அவர்களும் துணையா இருக்கிற மற்றவர்கள் அப்புறம் பிரம்மாவுக்கு பிரதாபே இருக்காங்க விஷ்ணுக்கு அவருடைய உலகங்கள் அவங்க கை இருக்கு கை மட்டும் இருக்கலாம் கையில பாருங்க ஒவ்வொரு கைக்கும் அஞ்சு பேர்ல இருக்கு அஞ்சு பேர்ல காரியம் நடக்க உட்புறிகள் அதெல்லாம் அப்படி போல இந்த ஒரு பரம்பரமா இருக்கிறது வடிவம் இல்லாம ஆகாயம் போல குணத்தோடு சேரு மாயோடு சம்பந்தம் ஏற்படுது அப்போதும் வடிவம் எடுக்கல குணத்தோடு கூடி இருக்கு அப்புறம் ஆகாரம் எடுக்குது வடிவம் குணத்தோடு கூடி வடிவம் எடுக்கு முக்குணங்கள் மும்முத்திகள் அதன் என்னாச்சு சகுன நிராகார பிறகு திருட்டி திருடி சம்மாரம் நடக்கும் நடக்கும் இதுதான் வேதந்த போக்கில் சொல்லக்கூடிய திருட்டு கரமம் ஆகவே இந்த சகுன ஆகாரம் இருக்க அதில் ஆக்கிரமிக்கிறதா பக்தி மாறகு அந்த மூலத்த வச்சுக்கிட்டு எங்க சாமி போயிருச்சு சண்டை போட்டுக்கிறாரு அதுதான் சகுன நிராகாரமா காலபருவத்தில் வைக்கிறதா மூச்சுக்கள் பக்தி அப்புறம் மூச்சுக்கள் அந்த பக்தி செலுத்தின பிறகு அவருடைய நிராகாரம் ஆகாரம் ஆகிய குடசத்திலே பட்டு வைக்கிறது மூச்சுக்களுக்கு அப்புறம் பிறகு அபியாசம் செய்ய தக்க ஆரம்பத்தில் காண பிரம்மத்தினுடைய அணுகிரகம் பெற்ற பிறகு அவருடைய அருளால அபியாசம் செய்யத்தக்கது ஐட்டான கோடத்தன் அது கடைசிய நிலை அப்புறம் சவனத்தோடு கூடிய ஆகாரை காரணபிரமத்தை உபாசனம் பெய்யணும் காரிபரம் உபாசனம் இதுதான் கிரங்கள் தெரியாம வேதாந்தி மார்க்கமே இல்லையாங்கிறாங்க அவங்களுக்கு அல்லது நிர்குணமாக உள்ள பரமாத்மாவே வசுவான் கேர்த்தனவே வஸ்து நிச்சய பங்களப்படும் பிரம்மத்தை பற்றியும் வரப்போது பாடியிருக்காரராஜசி பிரமதியும் முதல் பாட்டு சொல்றார் கிரவமாக சொல்லி இருக்குறாங்க நமக்கு புரியல சுத்தாந்த கொஞ்சம் முடிஞ்சாரது அல்லது மாணாக்கரது வாசித்த வஸ்துவை தன் பொருட்டோ அல்லது பொருட்டோ ஒரு பொருள் விரும்புறாங்க அது ஞானம்டையும் போட்டு கேட்டாலும் சரி ஞான சாதனங்களை கேட்டாலும் அது வாங்கி வசதாம் இல்ல உலகத்துக்காக கேட்டாலும் சரிதான் பக்தர்கள் நல்லா இருக்கட்டும் சிசியன் கடை தேர்ட்டும் அதுக்காக நீதி செய்யணும்னாலும் அது ஆசீர் மங்கலம் தான் அது நான் கடை தேர்ட்டும் எனக்கு ஞான சாதனம் வேண்டும் நான் முத்தி அடைய வேண்டும் என்று கேட்டாலும் ஆசீர்வாத அது கோரிக்கை தான் ஆக செய்யலாம் இதெல்லாம் வாழ்ந்த வசுவை பிரார்த்திப்பது ஆசீர்வாத ஆகவே முதல்ல வசதி அதாவது அவர் பெருமை மட்டும் சொல்லி முடிச்சிருக்க அவ்வளவு கோரிக்கையோ வணக்கம் இருக்காது அம்பலவான வருமே சொல்லப்படுது அது என்ன கோரிக்கை இருக்க இல்ல பெருமை இருக்கு அம்பலவான அடியின சொல்வாருக்கு இன்பம் இளைஞர்கள் வரும் அது பெருமை அவருடைய பெருமை அவ்வளவுதான் யார் சொல்வது யார் சொல்றாரு அவங்களுக்கு நானா சொல்றேன் அப்படி எல்லாம் சாஸ்திரங்கள்ல மூணு விதமா இது எதையா உயிரும்னு கேக்கலாம் எல்லாம் ஒண்ணுதான் பெரிய என்ன வித்தியாசம் மனப்பரிவாகம்தான் ஒருத்தர் இது பிடிக்கும் கடைக்கு போறோம் இனிப்பின்னு நல்லு மசிறுப்பாக வச்சுருக்காங்க எல்லாம் ஒரே வேலை தான் ஐயா இதுன்னு எடுத்துக்காங்கிறாங்க தென்னையில் அள்ளி கொடு ஏன் ஜில்லேயே பார்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இவங்களுக்கு அழிச்சாங்க சம்ஸ்காரம் ஏறி போய் கிடக்குது அது ருசி இருக்குது எல்லாம் ஒரே வேலை தான் ஒரே இனிப்பு தான் ஆனாலும் கொஞ்சம் மிடி வித்தியாசம் இருக்கும் மாவு கலப்புனால அது கடல மாவு இது மைத்தா மாவு இது வந்து வேறு மாவுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ருசி மாறுத இருக்கும் அது உருவம் இருக்கும் உலகத்தில் ஆக்கிரம் இருக்கலாம் சில பேருக்கு சில பேர் ருசியில் ஆக்கிரம் இருக்கலாம் விலை ஒன்று அப்படி போல இங்க மூன்று விதமான மங்களம் இருந்தாலும் பயன் ஒன்று தான் அவர் மனபரிவாகம் சில பேர் நல்லா இருக்கும் பகவான் திருப்பி அடைகிறார் எனக்கு அதான் திருப்தி அப்படியே செய்யலாம் தப்பு இல்லை இதுதான் கட்டாயம் எதுவுமே கிடையாது ஆனா மங்களம் செய்யும் அதுதான் கட்டாயம் என்பது விட முடிக்கிறார் அவர் என் நூல ஆரம்பம் பொன்னில மாதாராச பொருந்தினார் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தாரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க ஒளிநில மகத்தின் மேல நன்னில மரும மேக நாயகன் பதங்கள் இங்கே சிஸ்டாச்சாரத்தால் பெற்ற இஷ்ட தெய்வ நமஸ்கார மங்கலத்தை அங்கீகரிக்கிறார் இஷ்ட தெய்வம் அவர் காரணபிரமம் அதனால நமஸ்கார மங்களமாக செய்கிறார் ராஜா பெருமான் காரிபிரம உபாசனை இருந்தாலும் கூட காரணாசனை தான் இருந்ததுன்னு சொல் இந்த நூலாசிரியர் ஒத்துக்கிறார் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி பாடமாட்டார் என்பதை கொண்டு முடிக்கிறார் இது காரணபிரம உபாசனை தான் அது காணபு எப்படிங்கிறத நிலைநாட்ட அதாவது சிஷ்டாச்சாரத்தால் பெற்ற இஷ்ட நமஸ்கார மங்களம் கானபுரம் காரிமா எழுதியிருக்காரு இதெல்லாம் அத்வைதில் மிக முக்கியமான விஷயங்கள் இந்த அளவுக்கு அசாந்த கிடிபடுறதில்ல பிடிப்படாதனால என்ன பண்ணுறாங்கன்னா தனி பிடிப்படையில ஒத்துக்கிறதும் இல்லை பிடிப்பட்டவங்களையும் பழப்புறாங்க அவங்க ஐயா சும்மா இருப்பாங்களா அவங்க தான் கெட்டதெல்லாமே தான் அடுத்த கெடுக்கிறது தானே அதுபோன்ற கொள்கை உடையவங்க தான் இப்போ வேவாந்திதான் இருக்காங்க சில பேர்கள் படித்தவங்க பேர் சொல்லிக்கிட்டு பணம் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நாம் விசாரணை பண்ணி தள்ளுபடி பண்ணணும் ஒத்திப்படாது அப்படி இல்ல மாதம் முதல் பாட்டு மங்களம் அவதாரிகை இந்நூறாசிரியர் இங்கே சிஷ்டாச்சாரத்தால் பெற்ற தெய்வ நமஸ்கார மங்களத்தை அங்கீகரிக்கின்றார் இஷ்ட தெய்வத்தால் ஏகநாயகன் அந்த கோயில் உள்ள சுவாமி பெயரு அதோட சிஷ்டாச்சாரம் இந்த சாஸ்திரத்துக்கு பொருத்தமாகவும் வாடி இருக்கார் அதுக்கு நமஸ்கார மங்களம் முடிச்சிருக்கார் போற்றி இருக்க நமஸ்கார மங்களம் என்பது கருத்து மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை இயந்த அஞ்ஞானிகளும் இயாத ஞானிகளும் ஆகிய இவர்களது உள்ளந்தண்ணில் அந்த கரணங்களில் அந்த தாரதமியமான மட்குடம் பொற்குடங்களில் பெய்யும் பண்டங்களுக்கு தாரதமிய மர அவகாசம் கொடுப்பது மாத்திரமாய் நிற்கும் ஆகாசத்தைப் போல ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் ஜீவசாத்திரமாக நிற்கின்ற ஏகநாயகன் அகண்டேகரசனான சிவபெருமானுடைய பதங்கள் போற்றி சீர்பாதங்களுக்கு நமஸ்காரம் என்ற நிலத்திற்கு உரிமையுடைய மைந்தரை ஆகி பெயரால் நிலம் என்றார் அதான் நிலம் பொன்னிலம் என்று சொன்னாக்க பொன்னாசை நிலம் மண்ணாசை மாதர் பெண்ணாசை பெண்ணாசை ஆகிய மண்ணாசி என்பது எதுக்கு மண்ணுக்குரியவர் மகன் அதனால மண்ணாசின்னு சொல்றது நிறுவனம் அங்கனவாயினும் விடயபேதத்தால் மனரதங்கள் அதிக அநேகமாக இருக்கவும் இவர் மூவகையாக தொகுத்தது யாது கருதியோ எனின் எல்லாசையும் அம்மூவையில் அடங்கி விடுத்தல் பற்றி என்கிறேன் கேள்வி ஒவ்வொருவருக்கும் அடகு மூவாத அடங்கி போயிருக்கிறார் பெருமாள் என்ன சொல்ற மனைவியும் மகரும் பொண்ணும் அமதை செய்த அமுதம் போல நினைவினால் நியாயம் செய்து நீளத்துள்ளவெல்லவர்களை பார்த்துடம் மகரும் பொண்ணும் மகர் மகன்கிறது மகரன்னு இருவிகிதி வந்தது அந்த பொண்ணு இந்த மூணு அடக்கிட்டார் எனது என்று அறிமான நினைவினால் நயம் செய்து எப்படி ஜவாவ மனதினால பிரீதி வைத்து நீள் நிலத்து உள்ள எல்லா இந்த அகண்ட நிலப்பரப்புல இருக்கின்ற அனைத்தும் அனைவருக்காக செய்வார் அத்திய மூவருக்காக தான் பாடுபடுறாங்கல்லாம் மனைவி மக்கள் மாதர் பொன்னிலம் ஆசை ஆனால் மக்களுக்காகத்தான் மக்கள் வாழ்றது இல்லைன்னா கூட கஷ்டப்படுறாங்கல்ல குழந்தை இல்லையா குழந்தை இல்லையாங்கிறாங்க குழந்தை ஆண்டவன் கொடுக்கலன்னா சந்தோஷப்படுறதில்ல இல்லைங்கிறாங்க சொத்தியோடய சொத்து இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னா சொத்துக்காரர்கள் வச்சுக்கலாம் என்ன சொத்து வேற யாராவது பிடிக்கிட்டு போற விட ஒரு வாரிசையை விட வம்புக்குள்ளே வாழ்க்கைலாம் போகணும் வச்சுக்கலாம் உண்மையில அதை வர்றாங்கள மக்கள் எல்லாம் குழந்தை இல்ல ரொம்ப கஷ்டப்படலாம் இப்ப அவருக்கு மென்மல அழல் வீந்த கனக தரும்பி மென் மரளயமா தர்மருங்கிற்படர்ந்து பைன் உழவி மீது கொழுந்து விட்டோங்குமான் என்று பாவத்தில் சொல்லப்படுகின்றது கனகத்தை அரும்பிச்சிறந்த பரவாயில்ல அரும்பி மென் மழை மாதர் மருங்கில் படர்ந்து அதன் மென்மை பொருந்திய மல்லச்சொருக்கிளை பேசக்கூடிய பெண்ணாசையில வளருமா அப்படியே விரியுமா அப்புறம் பையன் குழவையு கொடுந்து வீட்டு வாங்குமா சிறிய ஆசை வந்து இந்த ஆசை வளருவது பெண்ணாசைதான் மெல்ல மெல்ல பண விரும்பாதான் என் வாழ்க்கையை நம்ம பிழைக்க முடியும் இந்த காலத்துல பணத்துக்காக சேர்ந்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணி வேண்டாமா வருதா கல்யாணம் பண்ண பிறகு குழந்தைக்குடி எல்லாம் என்ன பண்றது என்று கொஞ்சம் ஆசை வருங்க அண்ண விசாரம் அதே விசாரம் அது ஒழிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் இறை பண்ண விசாரம் பல்கால விசாரம் என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகமாரி ஒரு சாப்பாடு இல்லையா சாப்பாடு சாப்பாடு அதுக்கு பணம் வேணுமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க கொஞ்சம் வசதி ஏற்பட்டதான் அன்ன விசாரம் அதே அது ஒழிஞ்சு போச்சோம் சொன்ன விசாரம் தொலையாக விசாரம் என்ன பணம் சே பணம் சேணும் ஆசைப்படுறானா அதே தொலை விசாரமாக இருக்கா சரி அதுக்காக பணம் சேர்ந்து போச்சோம் ரோகை இறை பண்ண விசாரம் பலகால விசாரமாக கல்யாணம் பண்ணிக்கல இப்படி எப்படி இருக்கிறது எனக்கு கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க அது கல்யாண பண்ண குழந்தைங்களேன்னு ஆசைப்படுறானா என்ன விசாரம் வைத்தா கட்சிக்கு எல்லா ஆசைகளையும் அந்த மூணு இந்த பொன்னாசையும் மண்ணாசையும் அடக்கலாம் பொண்ணாசையும் மண்ணாசையும் அடக்கலாம் மண்ணாசி பொண்ணாவது அடைக்கலாம் ரெண்டாவது தான் முக்கியம் மண் பெண்ணு அதுதான் முக்கியம் அல்லது பொண்ணு மண் பெண்ணு அதுதான் ரெண்டுமே அடைக்கலாம் ஆகவே முவாசை என்பது பிரபலமாக சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மூன்றாவது பிரசங்கம் மூவேடின ஆசை மூவேடின என்று முடிஞ்சிடுமோ குறைன் கொடிதல் பலரும் தேவியர தேசிகன ஜனன்கட மாட் இன்று கோவிய குறைதோல் பலரும் தேவிய சிவசங்கர தேசிகன் சொல்ற அவர் கூட மூவேட் போகமோ ஆக எல்லா சாஸ்திர கருத்தாக்களும் பெரியவர்கள்லாம் எல்லாத்தையும் அடக்கிருக்காங்க முடிக்கிறார் அடைச்சவர் சங்கம் உலகில் அஞ்ஞானிகள் உள்ளும் சில்லோர் மனைவி மக்கள் அர்த்த வேடனை தியாகிகளாக காணப்படுதலில் என விழித்தது அதிவியாப்தியாமே என ஆசை ஈடுபட்டு இருக்காங்க பண்ணிக்காம உல இருக்காங்களே அப்ப இருக்கும்போது மூவாசி விட்ட ஞானிகள் தானா அப்படின்னு கேள்விப்போம் அது விளக்கம் எடுக்கிறார் அதிபியாபதி சொல்லியிருக்க அதிபியாபுத்தி அவ்வியாபதி அசங்கம் அசம்பம் சொல்லியிருக்கு கீழே டிப்பண்ணி போட்டிருக்கு அதிவியாபதி இலக்கியம் அல்லாதன் கண்ணும் இருப்பது அது ஆவிற்கு கோளுடமை மாட்டு கொம்பு இருக்குன்னா எருமைக்கு இருக்கே ஆட்டுக்கள்லாம் இருக்கா அப்படி போல அவ்வியாபதி இலக்கியத்தின் ஏகதேசத்தின் இலக்கணம் இல்லாமல் அது ஆவிற்கு கபிலத்தன்மை மாட்டுக்கு கருப்பு மாடு சுத்தமாக கருப்பாக இருக்காது எருமை தான் இருக்கும் கொஞ்சம் வெள்ள கலந்துருக்கும் அதனால அவ்வியாபத்தின் பூரா இல்லைனால்தான் அசம்பவம் இலக்கிய முடிதினமின்மை சொல்லப்பட்ட இலக்கியத்தில் பொருளில் முழுது இல்லாமல் அது ஆவிற்கு ஒற்றை குழம்புடாமே ஆவுக்கு எப்போது இரட்டை குழம்பு இருக்கும் இல்லையா ஒத்த குழம்பு இருக்காது குதிரை தான் இருக்கும் ஆண்டவன் படைச்சிருக்காரு ஒத்த குழம்பு இருந்தால் குதிரை ஓடும் சக்தி முடியாது ரெண்டும் இருந்தால் பதியும் சக்தி இது பார்க்கறதுனால பதியணும் நிலத்தில் அது பதிஞ்சாருன்னா ஓட முடியாது அதனால அப்படி அழைச்சி கொடுக்குறாரு ஒத்த குழம்பு அதை சிரிச்சா அப்படி இருக்கு அதனால் அதித்தான் முட்டம் அல்லாதவர்கள் கூடவா அதனால அதிர்வாப்தி ஆகும் அல்லவா என்று கேள்வி அவர்களுக்கு பிரபஞ்சத்தில் தோர திருஷ்டினாலும் பரோட்ச வித்தியாபுத்தினாலும் விராகம் உண்டா இருப்பினும் அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவரது வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம் அது வெறுப்பின் காரணமாக விருத்திருக்கலாம் அவருடைய உள்ளபடிக்கு பிரியம் பிரபஞ்சம் இருக்கல அவங்க பிரபஞ்சத்தின் கண் அபரோட்ச சத்திய புத்தி பிரபலமாக பிரபஞ்சத்தில் அனுசாரமாக தற்காலிகமாக தான் விருக்கிறாங்களே மூணு சாகி அர்த்தம் தோடம் கண்ட விடியங்களில் காலாந்திரத்தில் நல்லது பூத்தி உள்ளதான் சில பேர்களுக்கு இது ஆகாது மண் பெண்ணு பொண்ணு மாச வேண்டாம் சொல்றாங்க பிற்காலத்தில் அவர்களுக்கு அந்த புத்தி மாறி ஆசைப்படாடலாம் காரணம் அதுதான் அஞ்ஞானிகளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அனுசாரமாக விருப்பம் பெல்லா வழிய மித்தியங்கிற பாகங்கள் வெறுப்பு கிடையாது மித்திய நிச்சயம் பண்ணாக்கண்ண ஆசைப்பட மாட்டான் ஒருபோதும் படமாட்டாங்க ஆனால் இது இப்போது தண்ணி தான் தெரியுது ஆனா இல்லையங்கிறாங்க அதனால வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படியே இருக்கவங்க இன்னொரு சமயம் பார்த்து ஆசை பண்ணலாம் தண்ணி அன்னைக்கு வேணான்னு சொல்லணும் இன்னைக்கு தனியாக இருந்தால் குடிக்கலாமே இன்னும் போகலாம் ஆக மித்தியா திச்சம் வந்தோன்னா சுத்தமாக விட்டு தருவான் அப்படி போல ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சமானது மித்தியார்த்த நிச்சயம் உண்டு அஞ்ஞானிகளுக்கு அந்த நிச்சயம் கிடையாது இப்போ என்ன இருக்கு ஏதோ ஒரு காலத்தும் இருக்கிறாங்க அந்த காரணம் நீங்க போச்சுன்னா விருப்பம் வந்துடும் அப்படின்னு கருத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிரிச்சு பெருமூரு காலம் சேர்றாங்களாம் மேல் நாட்டுல பிரிச்சு கட்டிக்குவாங்களா பழைய அப்படி வர்றது அப்படி உண்டு இப்ப சொந்தக்காரங்க இருக்காங்க விரோதம் பண்ணிக்கிறாங்க ஒரு சேர்ந்து இல்லையா இருக்கிற அதிவியாப்தாது சொல்றேன் அந்த மீண்டும் அவர்களுக்கு நல்லது என்னும் புத்தி உள்ளதாம் அது உள்ளதாகவே விராகம் நீங்கி ராகம் உள்ளதாம் ஆதலின் அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் பால உள்ள விராகம் மந்த விராகமாம் அது இடம் இல்லை ஞானிகள் பாலவேனேன் அவர்களுக்கு பிரபஞ்சத்தில் அபரோட்ச மித்தியா புத்தியால் விராகம் இருத்தலின் அது இட விராகமாம் மித்யா வைராக்கியம் அவி தெரியும் அர்த்தம் வச்சுக்கலாம் சொல்றையில் ஒரு பாட்டு குறையும் அறிவின் நில்லான் அதாவது அறிவில் நில்லான் தத்துஞான இல்லாதவனும் கொண்டி புலன்கள் அவனுக்கு இருக்கின்ற புல்கள் இருக்கின்றன கண்முக நாக்கையெல்லாம் அது